வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா மௌனத்தில் உன் மனத்தை சமநிலைப்படுத்து ஆம் மௌனத்தில் உன் மனத்தை சமநிலைப்படுத்து என்கிறார் வாரியர் நன்றி வணக்கம்